செயல்கள் அனைத்தும் என்னிடம் எடுத்து காண்பிக்கப்பட்டது அதன் நற்செயல்களில் ஒன்றாக பாதையில் இடையூறு தரக்கூடியதை அதிலிருந்து நீக்குவதை அறிந்து கொண்டேன் சமுதாய செயல்களில் தீமையானவற்றில் ஒன்றாக பள்ளிவாசலில் துப்பி மூடப்படாத காரல் எச்சிலையும் அறிந்து கொண்டேன் என்று நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் 553